ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் உபாகர்மா என்கிற தலைப்பில் நாம் செய்துகொள்ள வேண்டியதான உபாகர்மாவனுடைய முக்கியத்துவத்தை விரிவாக தெரிந்துகொண்டோம் அடுத்ததாக அந்த உபாகர்மாவை செய்துக்க வேண்டியதான முறையை பார்க்கலாம் அன்றைய தினம் காலையில் எழுந்து ஸ்நான சந்தியைகளை முடிச்சுக்கணும் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் வயதானவர்கள் அனைவருமே காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் வரையிலும் செய்துக்கணும் பிரம்மச்சாரிகள் சமிதாதானம் வரையிலும் செய்துக்கணும் கிரகஸ்தர்களாக இருந்தால் அவுபாசனம் வரையிலும் செய்துக்கணும் பிறகு சங்கவ காலம் பிறந்தவுடனே அதாவது சூரிய உதயத்திலிருந்து ஆறு நாழிகை கழிக்கு கழித்து சுமார் ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சூரிய உதயத்திலிருந்து ரெண்டரை மணி நேரம் கணக்கு வச்சுட்டு சங்கவகாலம் பிறந்த உடனே பிரம்மச்சாரிகள் போய் வபனம் செய்துண்டு வரணும் பிரம்மச்சாரிகளுக்கு அன்றைய தினம் வப்பனம் அவசியம் முக்கியம் அந்த வபனத்தை செய்துண்டு வந்து யக்ஞோபவேத தாரணம் செய்துக்கணும் புதிய பூனல் மாற்றிக்கணும் பிறகு பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் வயதானவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சங்கம காலத்தில் காமோ காரிஷே ஜபம் செய்துக்கணும் முதல் உபாகர்மா செய்து கொள்ள வேண்டிய குழந்தைகளுக்கு இந்த காமோ காரிஷே ஜப்பம் கிடையாது மற்றவர்கள் கையில் பவித்திரம் போட்டுக்கொண்டோ இந்த காமோ காரிஷே ஜப்பத்தை செய்யணும் இது ஒரு பிராயஷ்சித்த கர்மா சராவண பௌர்ணமியில் நாம் ஆரம்பிக்கக்கூடியதான வேதவிரதத்தை புஷிய பௌர்ணமி அன்றைய தினம் முடிக்கணும் பூர்த்தி பண்ணணும் அந்த புஷ்ய பௌர்ணமி தினத்திலே நாம் பூர்த்தி பண்ணாததுனால இந்த காமோகாரஷே ஜபத்தை நாம் முதல்ல செய்துக்கணும் இது சங்கவந் சங்கவ காலம்தான் அதற்கு காலம் பிராயச்சித்த கர்மாக்கள் அனைத்துக்குமே சங்கவ காலம்தான் அதற்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அனைவரும் சேர்ந்து நூற்றி எட்டு ஆவர்த்தி காமோ காரஷி ஜபம் செய்துக்கணும் அதை கூட மூன்று விதமாக மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா காமோ காரஷி இன்னமோ நன்னுரகாரிஷி இன்னமோ நமஹா அப்படின்னு ஜபம் பண்ணுறதுன்னு ஒரு முறை காமோ காரிஷின் மன்னியுரகாரிஷி இன்னமோ நமஹா சொல்வதுன்னு ஒரு முறை காமோ காரிஷி இன்னமோ மன்னுரகாரிஷி இன்ன மோனமஹா காமோகாரிஷின் மன்னியுர காரிஷி இன்ன மோனமஹா அப்படின்னு செய்வதுன்னு ஒரு முறை இப்படி மூன்று விதமாக காண்பிச்சிருக்க வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ அப்படி செய்துக்கணும் பிறகு ஆத்தியான் காலம் ஆரம்பித்த உடனே அதாவது சூரிய உதயத்திலிருந்து சுமார் பன்னெண்டு நாழி கழித்து சுமார் பத்தரை மணிக்கு இந்த உபாகர்மாவை ஆரம்பித்து செய்யணும் அனைவரும் சேர்ந்து மகாசங்கல்பம் செய்து ஸ்நானம் பண்ணணும் அதற்கு முன்னாடி மாத்தியான்க்கம் செய்துக்கணும் மாத்தியான்க்கம் செய்து கொண்டு இந்த மகாசங்கல்பத்தை செய்து ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் செய்து வந்து பிறகு புதிய பூனல் மாற்றிக்கணும் இந்த பூனல் மாற்றிக்கிறதுங்கிறது சரீர சுத்திக்காக உபாகர்மாவுக்கும் யோபவேத தாரணத்திற்கும் சம்பந்தம் இல்லை எதற்காக பூனல் மாற்றிக்கிறோம்னா சிராவணம்னாலே பூனல் மாற்றிக்கிறது தான் சிராவணம்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் அப்படி அல்ல யக்ஞோபவேத தாரணம்ங்கிறது சுத்தி அர்த்தம் நமக்கு சுத்தி ஏற்படணும் என்பதற்காக பூனல் மாற்றிக்கிறோம் கால வேளையில் வப்பனமானவுடனே பூனல் மாற்றி கொண்ட பிரம்மச்சாரிகள் மீண்டும் பூனல் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்கள் யக்னோபவீத தாரணம் செய்துக்கணும் ஸ்நானம் செய்து வந்தவுடனே பிறகு காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும் பிராஜாபத்தியாதி நவ காண்டரிஷிகள்னு ஒன்பது மகரிஷிகள் அவர்களுக்காக தர்ப்பணம் செய்துக்கணும் காண்டரிஷி தர்ப்பணம் செய்துக்கணும் பிறகு அக்னிமுகம் செய்துக்கணும் ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்தில் வேதவியாசரை ஆவாகனம் பண்ணணும் ஒன்பது பாக்குக்கொட்டை வச்சு அல்லது ஒன்பது கூர்ச்சங்கள் செய்து வைத்து அல்லது அந்த கலசத்திலேயோ இந்த பிராஜாபத்தியாதி நவகாண்டரிஷிகளை ஆவாகனம் செய்துக்கணும் அதற்கு கொட்டப்பாக்கலை ஒரு வழக்கம் கூர்ச்சம் செய்து வைத்து செய்வதுன்னு வழக்கம் கலசத்திலேயே செய்வதுன்னு வழக்கம் வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படி செய்யணும் அந்த பூஜையை செய்து முன்னியண்ணம் நிவேதனம் செய்யணும் முன்னெண்ணம் அப்படின்னா மகரிஷிகள் விரும்பி சாப்பிடக்கூடியதான உணவு பாசிப்பருப்பை ஊற போட்டு ஜலத்தை வடிகட்டி அதில் தாளிச்சு போட்டு தேங்காயை துருவி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிந்து வைத்தால் அதற்கு முன்னெண்ணம் என்ற பெயர் அடுப்பில் ஏற்றாமல் செய்யக்கூடியதான உணவு மகரிஷிகளுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி இந்த நிவேதனம் செய்து இதே பிராஜாபத்தியாதிகாண்டரிஷிகளுக்கு ஹோமம் பண்ணணும் ஹோமம் செய்து கடைசியில் சதசஸ்பதிர்விதீயா சதசஸ்பதிஹி என்ற மகர்ஷிக்கு ஹோமம் பண்ணுறோம் அது ஒரு தேவதையாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஆகுதியை செய்து பிறகு வேதாரம்பம் செய்துக்கணும் இந்த வேத மந்திரங்களினாலே ஆகுதி உண்டு நான்கு வேதங்களுடைய முதம் முதல் மந்திரங்களினாலேயும் ஆகுதி செய்து பிறகு வேதாரம்பம் செய்துக்கணும் முதல் ஆவணையவட்டமாக இருந்தால் உபநயனமாகி முதல் உபாகர்மாவாக இருந்தால் நாந்தி ஸ்ராத்தம் செய்துக்கணும் ஏனென்றால் கிரிஹ்யோக்தமான கர்மாவாக இந்த உபாகர்மா வருது கிரியோக்தமான கர்மாக்கள் அனைத்திற்கும் முதலில் நாந்தி உண்டு அப்படிங்கிறதுனாலே உபாகர்மாவுக்கு முன்னாடி நாந்தீஸ்ராத்தம் செய்து ஒன்பது தாம்பூலம் வைத்து ஒன்பது பேர்களுக்கு கொடுக்கணும் பிறகு கர்மண்புன்யாகம் செய்து இந்த வேதாரம்பத்தை ஆரம்பிக்கணும் வித்யாஸ்தானா சதுர்தசான பதினான்கு வித்யைகளை அன்றைய தினம் நாம் ஆரம்பிச்சுக்கணும் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் மீமாம்சா நியாயம் தர்மசாஸ்திரம் புராணம் இப்படி இந்த 14 வித்யகளும் அன்றைய தினம் ஆரம்பிக்கப்படணும் ஆரம்பித்து பிறகு அந்த ஹோமத்தை பூர்த்தி செய்து அந்த கலசத்தை யதாஸ்தானம் செய்து அந்த தீர்த்த பிரசாதத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளணும் அந்த வேதவியாசரை ஆவாகனம் செய்யும் பொழுது தர்மசாஸ்திரம் கூடவே வைசம்பாயனர் யாஸ்கர் தித்திரி உகர் ஆத்திரேயர் இந்த மகரிஷிகளையும் சேர்ந்து ஆவாகனம் செய்து பூஜிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த வைசம்பாயனர் முதலிய மகரிஷிகள் தான் நமக்கு இந்த வேதத்தை பதபாடமாகவும் அந்த மந்திரங்களுடைய விநியோகங்களையும் காண்பித்தவர்கள் ஆகையினாலே அவர்களுக்கும் அன்றைய தினம் அந்த கலசத்திலே ஆவாகனம் செய்து இந்த முன்னெண்ணத்தை நிவேதனம் செய்து அனைவரும் பிரசாதமாக எடுத்துக்கணும் அது அதுவரையிலும் கால வேளையில் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் முடியாதவர்கள் பால் மாத்திரம் எடுத்து வேற எதுவும் அந்த பாலும் உற்சனமும் அந்த காமோகாஷி ஜபமான பிறகு சாப்பிடணும் பால் பிறகு இந்த உபாகரமாவை செய்துக்கணும் பிரம்மயஜம் முதலிலே மாத்தியான்க்கம் செய்த உடனேயே பிரம்மயஜம் செய்துட்டு ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் கடைசியிலே பிரம்மயஜம் செய்வதுன்னு ஒரு இரண்டு விதமாகவும் ரிஷிகள் காண்பிச்சிருக்கா வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படி செய்யணும் அப்படி செய்து அந்த உபாகர்மாவை பூர்த்தி செய்யணும் இந்த உபாகர்மாவை இந்த முறையில் செய்து நாம் ஹோமம் செய்து அந்த உபாகர்மாவை முடிக்கணும் அதில் கடைசியில் சதசஸ்பதிமத் பதம் பிரியமிந்திர சகாமியம் சனிம் மேதாமயாசிஷம் என்று ஒரு மந்திரம் வருது ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் மேதா ஜனனத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம் நமக்கு ஞாபக சக்தியையும் நமக்கு நல்ல நினைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த மந்திரம் அப்படிங்கிறதுனாலே இந்த மந்திரத்தை உபாகர்மாவிலே நமக்கு வச்சு கொடுத்துருக்கா படிப்பு வராத குழந்தைகள் படிப்பில் ஆர்வமில்லாத குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பது வழக்கம் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த உபாகர்மாவை சரியான முறையில் நாம் செய்துக்கணும்